வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரகம்பெல் அவர்கள் தொலைபேசிக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஜெர்மன் நாட்டு கப்பலான எஸ் எஸ் கெய்ஸர் டெர் க்ரோஸ் என்கின்ற கப்பல் முதல் முதலாக கடலிலிருந்து வயர்லெஸ் சிக்னல்களை தரைக்கு அனுப்பிய கப்பல் என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாக்கர்னோ உடன்படிக்கை மற்றும் வெர்சாய் ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு எதிராக ரைன்லாந்து என்ற பகுதியை ஜெர்மனி கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரியாவில் ஐநா படைகள் சீன படைகளுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசு திபெத்தின் லாசா பகுதியில் இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சல்மான் ருஷ்டியின் சாத்தான் கவிதைகள் நூல் தொடர்பாக எழுந்த பிரச்சினை காரணமாக ஈரானும் பிரிட்டனும் தங்களது தூதரக உறவுகளை முறித்து கொண்டன ஆயிரத்தி ஆண்டு பாலஸ்தீனத்தில் முதலாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசி நகரில் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்ததில் 12 பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் வெடித்துச் செதறிய சேலஞ்சர் விண்கலத்தின் விஞ்ஞானிகள் தங்கும் அறையினை USS பிரிசர்வர் கப்பலின் மீட்பு படையினர் கடலின் தரைமட்டத்திலிருந்து மீட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நாரி கான்ட்ராக்டர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு விவியன் ரிச்சர்ட்ஸ் மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜீவ் சுந்தரம் இந்திய நடன இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சர் வில்லியம் ஹெச் கிரிகோரி இலங்கையின் முன்னாள் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்லடி வேலுப்பிள்ளை ஆசு கவி ஏழத்தை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கோவிந்த் வல்ல பந்த் இந்திய அரசியல்வாதி உத்தரப்பிரதேசத்தின் இரண்டாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுத்தானந்த பாரதியார் கவி யோகிவர் இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா நாட்டின் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே